ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பிலே ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவத்தை ஒரு சரித்திரம் மூலமாக நாம் பார்த்துன்னு வரோம் அப்படி பிரம்மாவை நோக்கி ருச்சிகிங்கர ரிஷி தபஸ் பண்ணி பிரம்மா நேராக உன்னுடைய தபஸனாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ எதற்காக தபஸ் பண்ணுறேங்கிறதையும் நான் தெரிஞ்சின்றேன் சத்தம் யதோக்தம் பிதிருபிகே குருதார பரிக்கிரகம் உனக்கு நல்ல பாரியை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ தபஸ் பண்ணுறே கட்டாயம் பிதற்கள் அனுகிரகம் பண்ணுவா நீ செய்ய வேண்டியது என்னென்னா காமம் சேமம் அபித்தியாய கிரியதாம் பிதிருப்பூஜனம் நீத்தன்னாளாக செய்ய வேண்டிய பிதிரு பூஜனம் பாக்கியிருக்கு ஸ்ராத்தங்கள் தர்ப்பணங்கள் பாக்கியிருக்கு அதை செய் பிதற்களே உனக்கு அனுகிரகம் பண்ணுவா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கல்யாணத்தை கொடுக்கறவா யார் பிதற்கள் தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யத்தை கொடுக்கிறவர்கள் பிதற்கள் பிதர்க்களை தான் நீ ஆராதிக்கணும் முதல்ல பிதற்களுக்கு செய்ய வேண்டியதை பண்ணு தேயேவ துஷ்டா பிதரஹா பிரதாசியந்தி தவேப்சிதம் அந்த பித்தர்கள் சந்தோஷப்பட்டு நீ என்ன கேட்கிறையோ அதை பித்திருக்கள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவாள் பத்னியும் சுதாம்ஸ்ட சந்துஷ்டாக கின்னதத்யு பிதாமகா நல்ல பத்னி எனக்கு வேணும்னு நீ பண்ணு பிதர் பூஜனம் பண்ணு பித்தர்கள் மட்டுமா கொடுப்பா சுதாம்ஷ்ட சந்துஷ்டாக உனக்கு நல்ல பத்னியையும் கொடுப்பா நல்ல சந்ததிகளையும் உனக்கு பித்திருக்கள் கொடுப்பா கிம்னதத்யூ பிதாமஹாஹா என்னதான் கொடுக்க மாட்டா பித்திருக்கள் அவ்வளவையும் உனக்கு அனுகிரகம் பண்ணுவா உனக்கு நல்ல ஜானத்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி பித்தர்களுக்கு உண்டு நீ பண்ணுன்னு நத்தியா விவித்தே புலினே சக்கார பிதிருத்ப்பணம் உடனே எழுந்துண்டு ருச்சி ஸ்நானத்தை பண்ணிட்டும் நதித்தீரத்தில் தர்ப்பணத்தை பண்ணினார் தர்ப்பணத்தை பண்ணி பிறகு விட்டு போன ஸ்ராத்தத்தை அங்கே பண்ணினார் துஷ்டாவச பிதின் विप्रहा ஸ்தவை ரேபி ரதாதிருதா அந்த ஸ்ராத்தத்தில் ஹோமம் பண்ணி இந்த பிராமண போஜனம்னு பிராமணர்கள் போஜனம் பண்ணுற காலத்தில் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார் ருச்சிங்கிற மகரிஷி அதற்கு பித்தர்ஸ்தோத்திரம்னு பேர் அந்த ஸ்தோத்திரத்தை பிதர்களை நோக்கி பண்ணுறார் பொதுவாக பிராமணர்கள் போஜனம் பண்ணுற பொழுது சிராதத்தில் அபிஸ்ரவணம்னு ஒன்றும் ஜபம் பண்ணணும் அபிஸ்ரவணம்னு வேதங்களில் பித்தர்க்களுடைய பெருமைகள் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் பித்தற்கள் அனுகிரகம் பண்ணினது இவைகள்லாம் வேதத்தில் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு அதை கோர்த்து நமக்கு மகரிஷிகள் அபிசிரவணம்னு பிரித்து கொடுத்துருக்கா அந்த மந்திரங்கள்லாம் அங்கே சொல்லப்படணும் பிராமணர்கள் போஜனம் பண்ணுற காலத்தில் அப்படி சொன்னால் பித்திருக்கள் சந்தோஷப்படுறா அங்கே முன்ன பின்னே நடந்த தோஷங்கள் சரியாக போய்டும் ஆசு கோப்பிகள்னு பேர் பித்திருக்களுக்கு செட்டுன்னு கோபம் வந்துடும் கோபம் வந்துடுதுன்னா ரொம்ப நமக்கு சாபத்தை கொடுத்துடுவா அதெல்லாம் நீங்கிறதுக்காகத்தான் அபிஸ்ரவணம்னு பாராயணம் பண்ணுறது அதே போல் அந்த அபிஸ்ரவணம்ங்கிறதுக்கு வேதம் வேதம் நமக்கு சொன்ன அபிஸ்ரவணம் அந்த மந்திரங்கள் பௌராணிகமான அபிஸ்ரவணம் இது பித்திருத்தோத்திரம்னு வேதாத்தியனம் பண்ணாதவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பித்திருக்களை ஸ்தோத்திரம் பண்ணணும் பிராமணர்கள் போஜனம் பண்ணுற காலத்தில் இதை சொல்லணும் இந்த ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறதுன்னா பித்திருக்கள்னால் யார் அவர்கள் எங்கே இருக்கா அவர்களுடைய காரியம் என்ன நமக்கும் பித்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் பித்தற்கள் நமக்கு என்னென்னலாம் அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறத அந்த ஸ்தோத்திரம் சொல்கிறது அந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார் ருச்சிங்கிற அந்த மகரிஷி ஸ்தோத்திரே நானேனச்ச நரஹா யோஸ்மாகம் ஸ்தோஷ்யதி பக்திதஹா அப்படி அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி பித்திருக்கள் அனுகிரகம் பண்ணுற அவருக்கு பிரம்லோச்சாங்கிற ஒரு அப்சரஸ்திரீயை அவருக்கு பாரியையாக அனுகிரகம் பண்ணினான் பிதர்கள் அப்சரஸ்திரீயே கிடைச்சா அந்த மகரிஷிக்கு பத்னியாக அப்சரஸ்திரின்னா தேவலோகத்தில் உள்ள ஒரு பெண் அப்படி தேவலோகத்திலிருந்து பெண் வந்து கல்யாணமாச்சு அந்த ருச்சிங்கிற அந்த ரிஷிக்கு இதெல்லாம் வச்சுட்டு தான் லோகத்தில் ஒரு பழமொழி சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறோமே அதற்கு இதுதான் உண்மையான நோக்கம் தேவதைகள் பித்திருக்கள் நினைக்கணும் இவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சான்னா அங்கிருந்து பெண்ணு வந்துடுவா நமக்கு அப்படி கிடச்சா ரசிக்கு இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியமான ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிவிட்டு ஸ்தோத்திரேனானேனச்ச நரஹா யோஸ்மா ஸ்தோஷ்யதி பக்திதகா பகவான் சொல்கிற கருட புராணத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஸ்ராத்திலே பிராமண போஜன சமயத்திலே சொல்கிறாளோ தச துஷ்டோகாண்ட் ஆத்மஜம் தியானமுத்தமம் அவனுக்கு பகவான நான் பித்திருக்கள் நாங்கள் அனைவரும் அவருக்கு அனைத்தும் அனுகிரகம் பண்றோம் ஆயுராரோக்கியமிர பௌத்தாதிக்கம் தா நல்ல தீர்குசு நல்ல புத்திரன் பௌத்தன் சந்ததிவத்தனையும் கொடுக்குறோம் வாஞ்ச சதத்தம் ஸ்தவியோற்றே நனேனா ஸ்ராத்தேஷு எஜுமம் பக்தியா அஸ்மத் பிரீத்திகரம் ஸ்தவம் எங்களுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம் இதை ஸ்ராத்த காலத்தில் பாராயணம் பண்ணுறது ரொம்ப திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி பித்திருக்கள் அனுகிரகம் பண்ணுறா அவருக்கு அனுகிரகம் பண்ணி நல்ல பத்னியை கொடுத்து தேவலோகத்திலிருந்து வந்த பொண்ணை அவருக்கு கொடுத்தா ஜக்கிராக பாணிம் விதிவது சமானிய மகாமுனிஹி அப்படி பாணிகிரகணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்ததிகளை அடைஞ்ச அப்படி அடைஞ்சு அவருடைய வம்சம் மேலும் மேலும் விருத்தியாச்சின்னு அப்படி பித்திருக்களை அனுகிரகம் பண்ணுறா அப்படி சொல்கிறா அவருக்கு பித்திருக்கள் நீ இந்த கர்மாக்களை பண்ணிட்டு இரு ஞானத்துக்கும் முயற்சி பண்ணு கர்மாதான் உன்னை விடனுமே ஒழிய நீ கர்மாவை விட முடியாது அப்படின்னு சொல்கிறா ஒருத்தன் தோப்பு வழியாக வந்துட்டு இருந்தான் எழுத்தாப்பில் கரடி வந்துடுத்து கரடி வந்துடுத்துன்னு இங்கேயும் வங்கையும் ஓடினால் அந்த அது விரட்டின்னு வர ஆரம்பிச்சுடுதோ நேராக போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நோட்டான் பெரிய மரம் அது அந்த மரத்தில் அந்த பக்கம் அந்த கரடி நிற்கிறது அந்த கரடி என்ன பண்ணித்து இவனை பிடிக்கணும்னு அந்த மரத்தில் வலது பக்கம் ஒரு கையையும் இடது பக்கம் ஒரு கையுமாக நீட்டித்து கரடி இவன் டக்குன்னு இந்த கரடியினுடைய கையை பிடிச்சுன்னு விட்டான் கரடியும் இவனுமாக சுற்றின்ண்டே இருக்கான் இந்த மரத்தை கரடி கடிச்சிட போகிறதேன்னு இவன் சுத்தலான் காலம்புற ஆரம்பித்தது இந்த சுத்தல் மத்தியானம் சாயங்காலம்னு போயின்னு இருக்கு சுத்த ஆரம்பித்து ஒரு மணி நேரம் மணி நேரத்தில் கரடிக்கு மயக்கம் வந்துடுச்சு கரடி மயங்கி கரடி இவனை விட்டுடுத்து இவன் கரடியை விடமாட்டேங்கிறான் இவன் கரடியை பிடிச்சிட்டு சுத்தனான் அது கடிச்சிடும் கடிச்சிடும்னு அது மயங்கி விழுந்துடுத்தும் விழுந்த கரடியை சூ தூக்கின்னு சுத்தறான் அந்த மரத்தை மாதிரி நாம் எது எதையோ தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிண்டு அதை மனசில் தூக்கிண்டு சுத்துறோம் அது நம்மளை விட தயாராக இருக்குது நாம் அதை விடமாட்டேங்கிறோம் இன்னத்தையோ எண்ணங்களை மனசில் போட்டுண்டு குழப்பிண்டு சுத்தின்னு இருக்கோம் மனசு பாரமாக இருக்குது எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு ஒன்றும் தெரியல குழப்பம் இந்த குழப்பங்கள்லாம் வருங்கிறத நினச்சிதான் தீர்க்கதரிசிகளான மகரிஷிகள் நமக்கு நீ எதையும் போட்டு குழப்பிக்காத நாங்கள் சொல்கிற வழியில் நீ வானு மகர்ஷிகள் நம்மளை கூட்டின்னு போகிறா ராஜபாட்டியா நம்மளை கூட்டின்னு போகிறா மகர்ஷிகள் சொன்ன வழியில் நாம் போகிறது தான் நமக்கு ஸ்ரேயு இப்படி கர்மாக்களுடைய முக்கியத்துவத்தை நாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஸ்ராத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் மனசில் வச்சுண்டு இந்த சிராத்தத்தை பண்ணணும் அப்படின்னு கருட புராணம் இந்த சரித்திரம் மூலமாக நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது மேற்கொண்டு உள்ளதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்